வணக்கம் நற்றினி யோசனைக்காக திருச்சியிலிருந்து மனிதர்களை நடத்துவதன் மூலம் காண்பிக்கப்படுகிறார்கள் காண்பிக்கிறார்கள் ஆம் பெரிய மனிதர்கள் தன்னுடைய பெருந்தன்மையை எளிய மனிதர்களை நடத்துவதன் மூலம் காண்பிக்கிறார்கள் என்கிறார் ஷேக்ஸ்பியர்